வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லோருமே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல உடல்நலத்தோடு எந்த விதமான உடல் குறைபாடுகளும் இன்றி பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனால் யாராவது ஒருவராவது நம்முடைய குழந்தைகள் அன்பு நிறைந்தவராக மனித இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது உண்டா நிச்சயமாக அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஹெலன் ஹெலர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்குறாங்க எல்லா பெற்றோரை போல இவருடைய பெற்றோரும் நம்முடைய குழந்தை எல்லா உடல்நலத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு தானே செய்யும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இறைவன் விதித்ததோ வேறு வகையில் ஹெலன் ஹெலருக்கு விழிகளில் பார்வை இல்லை செவிகளில் காது கேட்காது வாயால் பேச முடியாது இத்தகைய நிலையில் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் நான் ஹெனல் ஹெலருடைய பெற்றோர் அவர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையிலும் அவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க அவருடைய அந்த நல்ல எண்ணம் என்ன செய்தது என்றால் ஹெலன்களருக்கு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரை அறிமுகம் செய்து வைத்தது அந்த ஆசிரியருடைய பெயர் ஆனி சுலிவன் ஆனி சுலிவன் தன்னுடைய இறுதி நாட்கள் வரை ஹேலன் கெலரோடே இருந்து அவருக்கு உரிய முறையில் எப்படி கற்றுக் கொடுத்தால் அவர் கற்றுக்கொள்வாரோ அந்த வகையில் பாடம் கற்றுக் கொடுத்து பின்னாட்களிலே அவருக்கே உதவியாளராக இருந்து அவர் எழுதிய அத்தனை புத்தகங்களுக்கும் இவர் தான் எழுத்துக்களை அளித்தவர் அவருடைய கருத்துக்களுக்கு எழுத்துக்களாக உருக்கொடுத்தவர் அணி சுலிவன் தான் ஹேலன் ஹெலர் தன்னுடைய வாழ்வின் இறுதியில் ஏறக்குறைய எண்பது ஆண்டுகள் வரை அவர் உயிரோடு இருந்தார் எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் பல குறும்படங்களிலே நடித்திருக்கிறார் பல கல்லூரிகளிலே சென்று நிகழ்த்தியிருக்கிறார் இத்தகைய என்றால் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக ஹெலன்களரின் பெற்றோர் வைத்திருந்த பாசத்தின் காரணமாக ஆக உடல் உறுப்புகளை பற்றி கவலைப்படாமல் நம் உள்ளத்தில் அன்பு அப்படிங்கிறத குறையில்லாமல் வைத்திருப்போம் அப்பொழுது சிறப்பாக வாழ முடியும் இதைத்தான் வள்ளுவர் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் இருந்தாலும் கூட அகத்தில் அன்பில்லை என்றால் அது பயனற்று போய் விடும் சொல்ற திருக்குறள் அறத்துப்பாடு அதிகாரமிட்டு அன்புடைமை செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு மீண்டும் குரல் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் இந்த நாள் இனிய நாளாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி